அஸ்தான ஸ்நேகாரு தர்மா தர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்ன உத்ஷா கிருத்தம் யாமுனாச்சாரியும் ஆள வந்தார் இந்த ஸ்லோகத்தாலே அர்ஜுனனுடைய நிலைமையை எடுத்துரைத்து கண்ணன் அவனுக்கு எது பொருட்டு கீதை உபதேசித்தார் என்று சொல்லுகிறார் அர்ஜுனனிடத்தில் சில குற்றங்கள் இருந்தன அதை பொருட்படுத்தாது கண்ணன் அவனுக்கு கீதை உபதேசித்தார் அஸ்தான ஸ்னேகிய தர்மா தர்ம தியாகுலம் செலுத்தக்கூடாத இடத்தில் காருயத்தை செலுத்தினான் அதாவது கருணை தயை காட்டக்கூடாத இடத்தில் கருணையை காட்டினான் அஸ்தானத்தில் யாரிடத்துல நட்பே பாராட்டக்கூடாதோ அவர்களிடத்தில் நட்பு காட்டி விட்டான் எது அவனுக்குன்னு இருக்கிற தர்மமோ அதை அதர்மம் என்னும் அயங்கிவிட்டான் யுத்தம் புரிதல் அவனுக்கு தர்மம் ஆனா அது அர்மம் ஆயிடுமோ அது பாபத்தை கொடுத்துருமோன்னு பயம் தானே இந்த பயத்தை போக்கி அவனை யுத்தம் பண்ணுவதிலே உற்சாகப்படுத்தினான் கண்ணன் ஏன் அவரை யுத்த மன்னத்துக்கு சொல்றான் யுத்த மண்டத்துக்குன்னு சொல்லலே உன் ஆசிரம உன் வர்ண தர்மத்தை செய்வாள் உனக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற தர்மம் நாட்டை காத்தல் பிரஜைகளை ரட்சித்தல் அப்படி இருக்கிற முடியாது அர்ஜுனா இப்ப நீ சொல்றது கர்மயோகத்தை ஈடுபடுவார அவர் தான் காட்டில் இருந்துருவாரே அவர் இதெல்லாம் வரவேண்டாம் இருந்தாலும் அவர் உயிர் வாழ முடியும் ஞானயோகத்தை பண்றதுக்கும் உயிர வச்சுதான் உயிரத் துறக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது ஆத்மஹத்தி தற்கொலை பண்ணி கொண்டால் அது பெரும் பாபம் யோகி அந்த பாபத்தை சேர்த்துக்க மாட்டார் அவர் ஞானயோகம் பண்றதுக்காகவாவது உடல் இருக்க வேண்டும் உடல் இருக்கவாவது சாப்பிட்டாக வேண்டும் சாப்பிடறதே ஒரு கர்மா தானே ஒரு கர்மா தானே நல்ல வழியில பொருள் சேமித்தாக வேண்டும் அதுவும் கர்மா தானே அவர் போய் ஒண்ணு சம்பாதிக்க ஆனா அப்படியே போய் மரம் செடி கொடிகளை பார்த்து மரத்திலேருந்து பழத்த பரிசுன்னு வந்து அப்ப இலைய பறிச்சு வந்து ஞானம் இருந்தா போறும் ஞான யோகம்ங்கிறது வேறு அது கட்டமான வழிமுறை ஆனா ஞானம்ங்கிறது அறிவு ஒரு கர்ம யோகிக்கு என்ன அறிவு வேணும் பகவான் விதித்திருக்கிறார் இது நமக்கு பாபத்தை போக்கும் நாம் பெருமான கடிமை ஆகையாளித்த செய்கிறேன் தேகம் வேறு ஆத்மா வேறு இந்த அடிப்படை ஞானம் இருந்துருச்சுன்னால் கன்னடையே அவர் கர்மயோகத்தை செய்யலாம் ஆனால் ஞான யோகி அப்படி அல்ல அதீதமான தியான பலம் இருக்க வேண்டும் நிவிற்த்தி மார்க்கத்தில் இச்சை இருக்க வேண்டும் அப்ப அது கஷ்டமான வழி மேலும் ஞான யோகம் நமக்கு ஒண்ணு வழி இல்லையே கர்மயோகம் தானே பழக்கின வழி அதுலேயே நம்ம கரணம் தப்பினா மரணம்ங்கிற கஷ்டம் இல்லை அதுல என்னென்ன ஃபெயில் ஆறத்துக்கு சான்சஸ் ரொம்ப குறைச்சல் சக்சசுக்கு தான் ப்ராபபிலிட்டி அதிகம் அதனாலதான் கர்மயோகத்தை பற்ற வேண்டும் கண்ணனி அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார் ஸ்ரேயா பரதர்மோ பயாவகா நம்முடைய தர்மத்துல இரு அர்ஜுனா நமக்கு தர்மம் கர்மயோகம் கர்மயோகத்தை முழுமையா பண்ண முடியல நைன்டி ஒழுங்கா பண்ண அர்ஜுனன் கேட்டார் கம்ப்ளீட்டா பண்றத விட குறவா பண்ணப்பட்ட கர்ம யோகமே உயர்ந்தது தான் ஸ்ரேயான் ஸ்வர்மோ விகுணா ஏன் தெரியுமா அது உனக்குன்னு இருக்கிற தர்மம் உன் தர்மத்தை குறைச்சலா பண்ணா கூட அதுதான் உயர்ந்தது இன்னொத்தர் தர்மத்தை முழுமையா பண்ணா கூட அது தாழ்ந்தது ஸ்ரேயான் சுவதர்மோண பரதர்மாதுமே நிதனம் ஸ்ரேயா உன் கர்மயோகத்தை பண்ணிண்டே உயிரே போட்டம் அது இன்னும் உயர்ந்தது கர்மயோகத்தை செஞ்சுண்டே வரார் முடிக்க முடியலே ஆனா அதற்குள்ள உயிர் போடுத்து அதற்குள்ள அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க தப்பு இல்லை அர்ஜுனா அடுத்த பிறவி எடுத்த போது விட்ட இடத்திலிருந்து தொடரலாம் ஆனா ஞான யோகத்துல கஷ்டம் என்ன தெரியுமா ஞான யோகத்தை பண்ணிண்டே வரேன் பிறவி முடிஞ்சு போச்சு அடுத்த பிறவி எடுத்து விட்ட இடத்திலேருந்து கண்டினியூ பண்ண முடியாது போச்சுன்னா போனதுதான் அதனால தான் கர்மயோகம் உயர்ந்ததுன்னு சொல்றார் அவனவனுக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மத்தை செய்ய வேண்டும் கர்ம நம்முடைய கர்மத்தில் நிலை நிறே உறுதியான நிலை இத கீழே பார்த்துட்டோம் தொண்ணூத்தி கேள்வி பார்க்கும் எது ஸ்தைரியம் எது உறுதியான நிலை அவனவனுக்கு விதிக்கப்பட்ட தர்மமான கர்மயோகத்தில் நிற்கை அது யாரையுமே உட்டுடாது உங்களை கர்மயோகம் விடுமா என்ன கர்மயோகம் விடுமா கண்ணன் சொல்லிக்கிறார் என்னையே விடலே என்னவா இருந்தாலும் என் கடமையை நான் ஆட்சித்தான் அப்ப நீங்க ஓடிபட முடியுமா நான் ஓடிபட முடியுமா விருப்பம் இல்லாமல் அவனவனுக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை செய்யணும் அதுதான் உறுதியான நிலை ஆனா இந்த உறுதியை கொலைக்கிறதுக்கு நிறைய போர்சஸ் வரும் நம்மளை பாதிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருப்பா நம்ம நன்னா அது கலைய குனிஞ்சிந்து இதுதான் என் வழி அப்படின்னு திரும்பியே பார்க்காத நல்ல வழியில போயிட்டு ஆனா வேணும்னு பல பேர் தச திருப்பறதுக்காக வருவா இதுல போறே ஒழுங்கப்படுவிலோ இது இல்ல போல் இருக்கேதோ கண்ணன் கரமயோகம் அவரே திருடியிருக்காரு அவரே போய் சொல்லியிருக்காரு அவரே பருவேளை கல்யாணம் பண்ணிட்டு ஆனா உங்களுக்கு போய் கரமயோகம்னு சொல்லிட்டு இருக்காரு இத போல தடவுளத்தை செய்திருக்கிறாரோ அதை சொல்லி என்ன குழப்ப பார்ப்பா இல்ல யாரானுத்தர் கர்மயோகம் பண்ணிட்டு இருந்திருப்பார் அவருக்கு சில துன்பங்கள் ஏற்பட்டிருக்கும் நல்லவரா இருந்திருப்பார் தர்மபுத்திரனே எடுத்துங்களேன் அவன் எத்தனையோ துன்பப்பட்டான் இருக்கணும் கர்மயோகியா இருக்கணும் முடிவு எடுத்த உடனே இருக்குவாட்ட தர்மபுத்த பாடுபட்டார் வாழற படிக்க ஃப்ரீயா வாழ்ந்துட்டு போவோம் இத போல பல வார்த்தைகள் நம்ம காதல பட்டு இருக்கும் இதெல்லாம் காதுல போட்டுக்கவே கூடாது நமக்கு யார் முக்கியம் வாசல்ல போறவா பக்கத்து வீட்டுக்காரா உறவினர்கள் இவர்களுக்கு எது உண்மைன்னு தெரியுமா இல்ல வியாசருக்கும் வால்மீகிக்கு எது உண்மைன்னு தெரியுமா நீங்களே உங்க மனசுல யோசிச்சு பார்க்கலாம் இது வியாசர் சொல்றார் வால்மீகி சொல்லுகிறார் பரத்வாஜர் சொல்றார் பராசரர் சொல்றார் பகவான் சொல்றார் இவாழ்லாம் ஒரு பக்கம் நமக்கு இருக்காளே எழுத்து வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் பின் வீட்டுக்காரர் சித்தப்பா மாமா சித்தி இவள்லாம் ஒரு பக்கம் இவர்கள் எத்தனையோ பேர் நல்லார்கள் இருக்கலாம் அவர்கள் சொல்ற நன்மைய கண்டிப்பா எடுத்துக்கணும் ஆனா வியாசரும் வால்மீகி சொல்றதுக்கு எதிராக உலகம் ஏதேனும் பேசினால் அதை ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளக் கூடாது அப்ப தாங்களா இவா கற்பனை பண்ணி சொல்றான்னு தவிர பேசினது உண்மை மனு பேசினது உண்மை ரிஷிகள் சொல்லி வச்சிருக்கிறது மேலும் இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பிரைவேட் அஜெண்டா இருக்கும் ஆனா ரிஷிகளுக்கு என்ன இப்ப வெஸ்டர்ட் நம்ம முகத்தையே பார்த்தது நம்ம தானே பணம் கொடுக்க போறோமா காசு கொடுக்க போறோமா ஆகையால் லோகம் எத்தத்தையோ சொல்லி நம்மள குழப்ப பாக்குறதுனால அதன்படி போயிடக்கூடாது மாயா அபகிருத்தாகான்னு கண்ணன்னு சொல்றாரு அப்ப நீங்க உங்களுக்கே சொல்லிக்க வேண்டி தண்ண வியாசரை நம்புவேன் வால்மீகியை நம்புவேன் உண்மையான விஷயம் தெரியாது இவாளை நம்ப மாட்டேன் அவர்கள் சொல்லியிருக்கிறதா உண்மையா இருக்கும் அதுல கொஞ்சம் அப்படி விட்டு போனாலும் சரி கவலைப்படப்படாது இவா சொன்னபடிக்கு சில தவறுகள்லாம் நம்ம வாழ்க்கையில நடந்தாலும் நடக்கும் அவ உடனே போய்வா பெரிய ஜோதிசக்கரா போல் இருக்கு நீ கர்மயோகியா இந்த கட்டம் எல்லாம் வரும்பாருன்னா வந்துருத்தே அப்படின்னு உடனே அதை நம்பிட்டு போடாதுங்கிறது எப்படியுமே வரத்தான் போறோம் அது கர்மயோகியா இருந்தாலும் வரும் பக்தனா இருந்தாலும் வரும் யாருக்கும் வரத்தான் போகிறது அப்ப அந்த நிலைப்பாட்டிலே உறுதி கொலையாமல் இருக்க வேண்டும் நம்ம தர்மத்தை செய்ய சொல்லி கர்மன் விதிச்சிருக்கார் கண்ணன் எப்ப விதித்தாரோ மாறமாட்டோம் அப்படிங்கறதுதான் உறுதியான நிலை என்று கீழே பார்த்தோம் அடுத்தது முக்கியமானதுக்கு வந்துட்டோம் நூறாவது கல்வி தைரியம் உதாசிரம் எது தைரியம் மனசுல தைரியமா இருந்தோம் அப்படிங்கிறோம் தைரியம் இருட்டில் போனாலும் தைரியமா போங்குறோம் நல்ல தைரியமா போய் நல்லா எழுதுவார் மரணம் ஏற்பட்டு மனசை தளரவிடாதிங்கிற சொல்லு உபயோகப்படுத்தப்படுகிறது கேள்வி இருட்டில் பேட்டி சாசிற்கு பயப்படாமல் இருப்பது தைரியமா யாரேனும் மரணம் அடைந்து விட்டால் பார்த்து பயப்படாது தைரியமா கடன் கொடுத்துருக்கும் நாம ஒருத்தருட கடன் வாங்கியிருக்கோம் யோ கடன் கொடுத்தவர் எதிர்த்தாப்புல வந்துட்டு இருக்கார் அவரை நன்னா பதில் சொல்றதுக்கு தைரியமா எழுந்து நிற்கிறோம் இது தைரியமா இதுக்குள்ள எது இப்ப தைரியம் இது இத்தனையுமே தர்மபுத்திரம் சொல்ல மாட்டேங்கிறார் நீங்க ஒரு ஒரு கேள்வியும் பாத்துட்டு வந்திருக்கு இந்த கேள்வி எல்லாம் நமக்கு தெரிஞ்ச கேள்விதான் சோகம்னா என்ன இன்பம்னா என்ன தைரியம்னா என்ன உறுதியான நிலை என்ன ஆனா இது நம்மள பதில் சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்போம் சோகம் அப்படியே டிப்ரெஷனோட உட்காந்துருக்கிறது சோகம் மார்க வரா போயிட்டா சோகம் கல்யாணத்துக்கு நேரமான சோகம் சொல்லிருப்போம் அவர் அறிவின்மை உறுதியான நிலை ஏதுன்னு கேட்டால் எடுத்த காரியத்தை விடாம இருக்கிறது பிடிச்சபடி அவர் சொல்றார் கர்மயோகம் தான் உறுதியான நிலைங்கிறார் ஏன்னா அவர் சொல்ற பதில் ஆழமான பதில் அதை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா அப்ப லோகத்துல நம்ம சிம்பிளா பதில் சொல்லி பார்த்துட்டு அதெல்லாம் உண்மையே இல்லைன்னு தெரிஞ்சு போடும் இப்ப பார்க்க எது தைரியம் சொல்லப்படுகிறது ஒருத்தனைவ இருக்காகவோ பிசாசத்துக்கு ஒரு தன் தன் புலங்களை வென்றிருக்கிறானோ புலங்களை அடக்கி வைத்திருக்கிறானோ அவன் தான் தீரன் தைரியமா இருக்காரு புலனடக்கம் வந்துவிட்டதுன்னு அர்த்தம் இந்திரியங்களை ஜெயித்தவன் தான் தீரன் இந்திரியங்களை நம்ம ஜெயிக்கல இந்திரியங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளேதான் பயம் வந்துவிடும் வருது கண்ணால பாக்கிறது இருட்டா இருக்கு இருட்டா இருந்தா திருட இருப்பாரோனுமோ இருப்பாரோனுமோன்னு மனம் நினைக்கிறது உடனே பயப்பட ஆரம்பிக்கிறோம் இருட்டுங்கிறத கண்ணு பாக்கிறது கண்ணு மனசுக்கு செய்தி சொல்றது மனசு உடனே இருட்டுல என்னென்ன குற்றங்கள் நடந்திருக்குன்னு நினைக்கிறது ரெண்டும் சேர்ந்து உடனே ஒரு கூட்டா பயத்தை ஏற்படுத்தும் ஆனா ஒருத்தன் புலன்களை ஜெயிச்சிருக்கான்னு சொன்னால் கண்ணை ஜெயித்தவர் மனத்தை ஜெயித்தவரா இருந்தா கண்ணே உனக்கு என்ன இருட்டை பார்த்துப்போ கர்ப்பத்துக்குள்ள இருக்கே இருட்டுல தானே இருந்தோம் மனசு பயப்படுறதுக்கு எத்தனையோ பேர் நம்பளை கண்டு பயந்துருக்கா நீ எதுக்காக பயப்படுகிறாய் என்று இந்த மனத்துக்கும் கண்ணுக்கும் சொல்லணும் கண்ணும் மனசும் நமக்கு மேல படுத்து நமக்கு முன்னாடி படுத்து நம்மள ஆள ஆரம்பிச்சுடுச்சும்னா அப்ப பயம் வந்துடும் தைரியம் போடும் ஆனா கண்ணும் மனசு நாம சொல்றபடி கேக்குறதுன்னு அப்ப தைரியமா இருக்கலாம் எவ்வளவு நாளா பார்த்துட்டு இருக்கோம் நான்கிறது ஆத்மா ஆத்மா மனசை நியமிக்கிறான் கண்ட்ரோல் பண்றார் ஆத்மா தான் கண்ணை கண்ட்ரோல் பண்றார் ஆத்மா தான் காதை கண்ட்ரோல் பண்றார் காட்டு மார்க்கத்துல போறோம் கண்ண பாட்டா இருட்டு ஒரு புலி உருமருக்கு பாதுக்கு கேட்கறது அப்ப இந்த புலன்களால எதை அறிகிறோமோ அந்த அறிவு தான் நமக்கு ஏற்படுத்துகிறது அப்பா என்ன சொல்லணும் உடல் சம்பந்தப்பட்டது ஆத்மாவை அடிக்க போடுவதும் இல்லை திருடன் வந்து ஆத்மாவை திருடிண்ட போடுவதும் இல்லையே இதேதும் என்ன புலன்களை அடக்கியவன் மனத்துக்கு சொல்றான் கண்ணுக்கு சொல்லிடுவான் அப்ப புலன் தான் தைரியத்துக்கு காரணமாகிறது ஒருத்தர் ரொம்ப தைரியமா இருக்காரேனால் இருக்காருன்னு அர்த்தம் வரும் எப்ப நமக்கு தைரியம் வரும் எதான உலகத்துக்கு தெரியாத சில காரியங்களை பண்ணிட்டு இருந்தால் தைரியம் போயிடும் கவர்னன்ஸ் சொல்லப்படுது அதான் தைரியம் என்ன டிரான்ஸ்பெரன்சி டிரான்ஸ்பர் உண்மைய பேசுடும் ஆசை நாம ஏதாவது கம்பெனியினுடைய பேலன்ஸ் ஷீட்ல விண்டோ ட்ரெஸ் பண்ணி இல்லாததை இருக்கிறதா காட்டி இருக்கிறது இல்லாததா காட்டி இதெல்லாம் பண்ண டிரான்ஸ்பரண்டா இருக்க மாட்டோம் என்னிக்கா இருந்தாலும் உள்ளுக்குள்ள வெதவிதான இருக்கணும் என்ன நடந்திருக்கோ எடுத்து சொல்ல ஒரு கம்பெனி சரியா பண்ணல அதுக்கு ப்ராஃபிட் குறைஞ்சு சேல்ஸ் குறைஞ்சி போச்சு நஷ்டம் அடைஞ்சு போச்சுதாரர்களுக்கு என்ன பார்த்தவொடனே நல்லா இருக்கு போது நினைச்சுன்னு போடுவார் ஆனா கணக்கெழுதினவர் ராவா பகலா கூக்கமே வராத அப்ப எதை இன்னைக்கு கவர்மெண்ட்ல இருந்து டிரான்ஸ்பெரன்சின்னு சொல்றா உண்மையை பேசுடேன் அப்படின்னு விட்டா ஃப்ரீ ஆயிடுவோம் தான் பொல நடக்கம் தேவை அப்ப இவருடைய புலன்கள் என்ன ஆசைப்பட்டு கொடுத்து ஒரு நாம நன்னா இருக்கணும் பங்குதாரர்கள் நன்னா இருக்கணும்னா இந்த பொய்ய சொன்னா தான் மாத்தி எழுதினா தான் நினைக்கிற மொழியோ அந்த எழுதினா தான் மனச ஆசைப்படுறதோ அந்த மனத்தை தடுக்கணும் கவலைப்படாதே என்ன இப்ப உண்மையை சொன்னதனால ஆயிடப்படுது இப்போ என் மனத்தை ஒத்தன் அடக்கிவிட்டான்னால் மனம் கண்டபடி இழுக்க பார்க்கறது அந்த மனசை அடக்கி மனதே உண்மையை பேசுறதுதான் முக்கியம் அதை மாத்தி இன்னொருத்தர சந்தோஷப்படுத்துறது முக்கியம் இல்லை ஒரு ஆத்மாவுக்கு சொல்ற துணிவு ஆச்சாரியபாசனம் இந்திய நிகர தைரியம் உறுதியான நிலை இந்திய புலன்களை அடக்குதல் அது மிக முக்கியம் சுலபத்தில் நடந்துடாதுக்காக எனக்கு பண்ண முடிய போறது இல்ல உங்கள சில பேருக்கு பண்ண முடியலாம் பண்ண முடியாமல் இருக்கும் ஆனால் முயற்சி எடுத்துடே இருக்கணும் அம்மாழ்வார் ஒரு பாசலத்தில் உன்னை உடனே அடஞ்சு உடனும்னு துடிக்கிறேன் ஆனா உன்னை வந்து உன் திருவடிகளை பச்சை ஒட்டாமல் உன்னோட சேர ஒட்டாமல் எங்கிட்ட இந்த புலன்கள்னு உன்னை நீ வச்சிருக்க பார் அது படுத்துற பாடு தாங்கள் அகச்ச நீ வைத்த மாயவல்ல ஐம்பங்கள் அகச்சி என்னை அரு வீழ்ச்சி கண்டாய் பகக்கதிர் மணிமாட நேடுகளை வைத்து உங்கள்கிட்ட விலைக்கு விடுறதுக்கு ஒரு பெரிய வலை விரிச்சு வச்சிருக்கேன் தெரிஞ்சு விட்டேன் இந்த புலன் என்னும் வாலையில் நான் அகப்பட போவதில்லை அழ்வார் சாதிக்கிறார் இவள் தெரியுமா தீர்மருந்து இந்த வியாதிய போக்குறது எனக்கு வழியே தெரியாமல் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்னை பிடிச்சு இந்த உடம்புல ஆட்டுறது ஆறு மருந்தினி ஆக்குவார் இதுக்கு மருந்து கொடுக்க போறது ஆறுன்னு தெரியலே வேர் மருந்து உடைத்தா உடைத்து அசுரர்களை முடித்தாய் இந்த எங்கிட்ட இருக்கிற அசுரர்களையும் நீயே முடித்துக் கொள்ள வேண்டும் பிரார்த்தார் இவை இழு தான் திருப்ப எடுத்துன்னு வரணும் உள்நிலா ஐவருடன் நிறுத்தி இவ்வுலகில் எண்ணிலா மாயன் எனனலிய எண்ணுகின்றான் என்று மனவாள மாமலைகள் திருவாயுமணி நூத்தந்தாஜில சாதிக்கிறார் புலன்களை அடக்குதலே தைரியம் அதற்கு சொல்லி அமைகிறேன் நமஸ்காரம் இந்த உங்களுக்காக என்ற எ பிறகு இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்